ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தம் கர தலைப்புல ஸ்ராத்தமானது நாம் எதற்காக செய்யணும் யாரை உத்தேசித்து செய்யணும் ஸ்ராத்தம் பண்ணுறதுனாலே நமக்கு என்ன பலன் இந்த அர்த்தம் இவைகளை விரிவாக எத்தனை பார்த்தோம் ஏன்னா ஸ்ராத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டான் பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஒரு முக்கியமான கர்மா இந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தம்ங்கிறது இந்த ஸ்ராத்தம்ங்கிறது ஒன்று சரியாக நாம பண்ணினாலே நமக்கு எந்த ஒரு காரியத்திலேயும் இடையூறுகளே ஏற்படாது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நடக்கக்கூடியதான சில கட்டங்கள் வருது அதாவது நமக்கு கல்யாணம் நமக்கு சந்ததிகள் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு உத்தியோகம் அந்த குழந்தைகளுக்கு விவாகம் இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்கள் இவைகளில் எந்த ஒரு இடையூறும் நமக்கு ஏற்படப்படாது அதாவது அந்தந்த சமயங்களில் தொடர்ந்து நடக்கணும் அது நடக்கிறதுக்கு இவைகளுக்கெல்லாம் அனுகிரகம் நமக்கு பண்ணுறவா பித்திருக்கள் தான் பித்திருக்களை தவிர வேறு யாரும் அந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ண முடியாதுன்னு புராணங்கள் நமக்கு காட்டுறது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது சமீபத்திர பிரமாணேன பிண்டம் தத்தியாத் கயாசிரே உத்தரேத் சப்த கோத்திரானாம் குலமேகோத்தரம் சதம் சமீபத்திரம் அப்படின்னா வன்னி இலை வன்னி மரத்தில் இலையை பார்த்தால் ஒரு சாத பருக்க அளவு தான் இருக்கும் அந்த இலை அந்த இல அளவு ஒரே ஒரு சாதப்பருக்கையை எடுத்து பித்திருக்களுடைய கோத்திரம் பெயர சொல்லி பூமியில் வச்சுட்டால் உத்தரே சப்த கோத்ரா நாம் நம்மை சுத்தி உள்ள ஏழு கோத்திரங்கள்லேயும் குலமேகோத்தரம் சதம் நூற்றி ஓரு தலைமுறையை கரையேத்தரா பித்திருக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு அத்தனை தலைமுறையினருக்கு அந்த ஒரு சிராத்தமானது பலனை கொடுக்கறது என்ன மாதிரியான பலனை கொடுக்குறா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நடக்கக்கூடியதான காரியங்கள் எந்த ஒரு தடை நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பலன் இந்த ஏழு கோத்திரங்கிறது யாரு அப்படின்னா பிதா மாதா சாரியாச்ச பகினி துகிதா ததா பித்ருவசா ஸ்னுஷாச்சேஷாம் சப்த கோத்திராணிவை விதுஹூ தன் கோத்திரம் தாயார் வழி கோத்திரம் பத்னி கோத்திரம் சகோதரி கோத்திரம் பெண் கோத்திரம் அத்த கோத்திரம் நாட்டுப்பெண் கோத்திரம் அப்படின்னு இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் ஏழு கோத்திரம்னா அந்த வம்சத்தவர்கள்னு அர்த்தம் நாம் செய்யக்கூடியதான பிதிருக்கர்மாக்கள் அத்தனையிலையும் இந்த ஏழு கோத்திரத்தில் உள்ள பிதற்கள் அத்தனை பேருக்கும் பாகம் இருக்குது அதுதான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நம்ம ஆற்றுல எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் முதல்ல யார்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்டையும் தெரிவிக்கணும் நம்ம ஆற்றுல குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் முதல்ல தகவல் தெரிவிக்கணும் அதேபோல் கல்யாணம் பண்ணுறது குழந்தைகளுக்கு கல்யாணம் வருது அப்படின்னா முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் தெரிவிக்கணும் ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்து அப்படின்னா முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது ஏன்னா இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் செய்யக்கூடியதான நல்லதோ கெட்டதோ இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் போய் சேர்றது ஆகையினாலே இந்த ஏழு கோத்திரக்காரர் இந்த ஏழு கோத்திரங்கள்லேயும் யாராவது ஒருவர் சரியாக ஸ்ராத்தங்கள் பண்ணலைன்னா கூட அது நம் அம்சத்தை பாதிக்கும் எப்படி பாதிக்கும்னா காட்டுவான் அந்த பிதர்கள் இவன் சரியாக ஸ்ராத்தம் பண்ணலை அவன் தாயார் தகப்பராருக்கு செய்ய வேண்டியதான கர்மாவை சரியாக செய்யலை அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துவான் அதுதான் விசாரிக்க போகிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு ஒரு பெரிய காரியம் ஆயிடுது அப்படின்னா விசாரிக்க போகிறது அப்படின்னா என்ன என்ன போய் விசாரிக்கணும் அப்படின்னா போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் முன்னிட்டு வர்றதுன்னு இல்லை போனால் ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப மூத்தவராக இருந்தவர் எதிர்பாராத விதத்தில் இது மாதிரி ஆயிடுது மேற்கொண்டு எப்படி பண்ண போகிறேன் உங்கள் ஆத்துவாத்தியார் யார் எங்கள் கர்மாக்கள்லாம் செய்ய போகிறேன் உனக்கு பண வசதி இருக்கா இல்லை பணம் ஏதாவது தேவையா நன்னா செய்து இந்த கர்மாவை இப்போ செய்தாதான் முடியும் திரும்பவும் இந்த கர்மாவை இழுத்து பிடிச்சி செய்ய முடியாதப்பா அதனால் நீ செலவை பார்க்காமல் நீ செய்துடு அப்படின்னு அவர்களுக்கு எடுத்து சொல்லணும் இப்படி நாம் சொல்லணும்னு அந்த ஜீவன் எதிர்பார்க்கும் ஆகினால்தான் போய் விசாரிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் பண வசதி ஏதாவது வேணும்னா சொல்லு ஏற்பாடு பண்ணுவோம் கட்டாயம் செய்துடு இதை அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு வரணும் அதுதான் விசாரிக்க போகிறதுன்னு வழக்கம் அதே போல் கல்யாணத்துக்கு போகிறதுனா அந்த பொன் கோத்திரக்காரர்கள் இந்த பின் வழி எந்த ஊர் பூர்வீகம் அவ நல்ல குடும்பமாக அப்படின்னு விசாரிக்கணும் அந்த கல்யாணத்தை முறைப்படி செய்துடும் அப்படின்னு சொல்லணும் அதுதான் வழக்கம் அதுதான் கல்யாணத்தில் பூர்வாங்கம்னு நடக்கிற பொழுது வெற போடுறதுன்னு ஒரு காரியம் பாலிக்கை அப்படி பாலிக்கை போடுற பொழுது மந்திரம் சொல்லி அந்த குழந்தையனுடைய தகப்பனார் அந்த பாலிகையை போடுவேன் தானியங்களை போட்டு இந்த பாலிக்கைய வச்சுடுவேன் பிறகு இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் வந்து அந்த பால் அந்த போட்ட தானியத்தில் பாலும் ஜலமும் விடணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது முதல்ல யார் பாலிக்கை வந்து தெளிக்கணும் அப்படின்னா வரிசையாக இங்கே இருக்கிறவா எல்லாரையும் வர சொல்லப்படாது முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்களையும் அந்த விரை போட இந்த பாலும் ஜலமும் விடணும் விரைய அந்த குழந்தையனுடைய தகப்பனார் போட்டுடுவர் போட்டுட்டும் மேலே மண்ணு வச்சுடுவர் பிறகு ஜலம் விடணும் ஜலமும் பாலும் அந்த தானியங்களிலே விடணும் இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் அது எதற்காக போடுறோம்னா பித்தர்களுடைய அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இந்த அங்குராரோபணங்கிறத நமக்கு ரிஷிகள் வச்சிருக்க அப்படி அந்த அங்குராரோபணம் போனால் விரது விரைவில் ஜலம் விடுறது இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் முதல்ல செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த ஏழு கோத்திரக்காரர்களையும் நூற்றி தலைமுறை கரையேறுறது ஒரு சிராத்தம் பண்ணுறதுனால அப்படின்னா எப்படி நூற்றி தலைமுறை வருது அப்படிங்கிறத தர்மசாஸ்திரமே நமக்கு காண்பிக்கிறது அதாவது தகப்பனாருடைய வழியில் முன்னாடி பன்னெண்டு தலைமுறை பின்னாடி பன்னெண்டு தலைமுறைன்னு இருபத்தி தலைமுறை தாயார் வழி கோத்திரத்தில் முன்னாடி பத்து தலைமுறை பின்னாடி பத்து தலைமுறைன்னு இருபது தலைமுறை பத்னியினுடைய கோத்திரத்தில் முன்னாடி எட்டு தலைமுறை பின்னாடி எட்டு தலைமுறை மொத்தம் பதினாறு சகோதரி கோத்திரத்தில் முன்னாடி ஆறு தலைமுறை பின்னாடி ஆறு தலைமுறைன்னு பன்னெண்டு தலைமுறை பெண்ணனுடைய கோத்திரத்தில் முன்னாடி அஞ்சு தலைமுறை பின்னாடி அஞ்சு தலைமுறை மாப்பிள்ளை அப்படின்னு பதினோரு தலைமுறை அதேபோல் அத்தவழி கோத்திரத்தில் முன்னாடி அஞ்சு தலைமுறை பின்னாடி அஞ்சு தலைமுறைன்னு பத்து நாட்டு பெண் கோத்திரத்தில் முன்னாடி நாலு தலைமுறை பின்னாடி நாலு தலைமுறைன்னு எட்டு இந்த நம்பர்களை கூட்டினால் நூற்றி ஓரு தலைமுறை இப்படி தான் நூற்றி ஓரு தலைமுறை நமக்கு சொல்கிறார் ரிஷிகள் அதுதான் உத்தரே சப்த கோத்திரானாம் குலமேகோத்தரம் சதம் அப்படிங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் நமக்கு காண்பிச்சிருக்கா அப்படி ஒரு சிராதத்தினால இத்தனை பித்தர்களுடைய அனுகிரகத்தை நாம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டான் ஒரு விஷயம் இந்த ஏழு தலைமுறைகளுக்கும் சேர்த்து தான் நாம் மகாலய ஸ்ராத்தங்கள்னு பண்ணுறோம் மகாலய ஸ்ராத்தில இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் நாம் சேர்த்து பண்ணுறோம் ஸ்ராத்தத்தை மூன்று விதமாக நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா இதெல்லாம் நாம் ஸ்ராத்தம் விஷயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த ஸ்ராத்தத்தை எப்படி மூன்று விதமாக பிரிக்கிறா அதை எங்கெங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்